நாட்டின் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் கீரை தோசை இட்லி மாவு ரெண்டு கப் கீரை அரைக்கட்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப பூண்டுப்பற்கள் ஆறு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம கீரைய நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபைனா சாப் பண்ணி வச்சுருவோம் பொடியா ரொம்ப பொடியா சாப் பண்ணிட்டு அது கூட மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு இந்த கீரைக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் கீரைக்கேற்ற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் உப்பு பூண்டு வப்பால் வந்து நல்லா நசக்கி போட்டுடலாம் நசக்கி அது போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுருவோம் தவா வச்சிடலாம் தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாவை போட்டுவிடுவோம் மாவு தோசை மாவு ஊற்றிடுவோம் மேலே இந்த கீரை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம்ல கலர் எடுத்து கொஞ்சமாக அது மேலே நடுவில் வச்சிருவோம் வச்சுட்டு ஷ்ரவர் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா அது ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் ஒரு மூடி போட்டு கூட வேக விடலாம் ஒரு ரெண்டு நிமிடம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் வேக விட்டு எடுத்தோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கீரை தோசை தயார் நம்ம இந்த கீரையை வந்து மாவுலேயும் போட்டும் செய்யலாம் அப்படி இல்லைனா இப்படி மேரை வச்சும் செஞ்சாலும் சூப்பாபாக இருக்கும் அந்த மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் கொஞ்சம் வேக விட்டு நிமா நிதானமாக வச்சு சிம்மில் வச்சு வேக விடணும் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கீரை தோசை தயார் இது வந்து அரைக்கீரை முளக்கீரை சிறு கீரை இது எதில் வேணாலும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்